நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையில பன்னீர் கேப்சிகம் பகோடா கிராம் கேப்சிகம் ரெண்டு கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு அரை கப் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பிடி காறு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் உப்பு ருசீக்கியப்ப எண்ணெய் தேவையான அளவு பூண்டு நாலு பால் பெருங்காயத்தூள் வச்சிகை கருவேப்பளி சிறுதளவு கொத்தமல்லி சிறுதளவு செய்முறை முதல்ல நம்ம வந்து ஒரு பவுல்ல கடலை மாவு அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் பூஞ்ச இடிச்சு போட்டுருவோம் பெருங்காயத்தூள் ஒரு சுட்டிகை கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பொடியை க்ரஷ் பண்ணி போட்டுடலாம் உப்புற சிக்கப்ப மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே கலந்து வச்சுருவோம் நல்லா கலந்துட்டு நல்லா மேலத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் கையில் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சுட்டை எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு கொட்டிடுவோம் கொட்டிட்டு அது கொதிக்கும் கை வெடிச்சிட பாருங்க அந்த சூடு எண்ணெயில் அப்படியே அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்சிகம் பன்னீர் அதை கட் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுன்னா கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு அதை புகட மாவு பத்திரத்துக்கு பிசஞ்சிட்டு நல்லாத்திலையும் இந்த பன்னீர் கேப்சிகமில் நல்லா இந்த மாவு எல்லாம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் வச்சுட்டு ஃபஸ்ட் அவப்பத்தை வச்சுட்டு வானல் வச்சு வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு ஃப்ரை பண்ணி டீப் பண்ணி எடுத்தோம்னா சூப்பா பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பன்னீர் கேப்சிகம் பகோடா தயார் இது இருக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்